ஹதீஸ் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ஆயிஷா அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அசருக்கு பின் எந்த நாளில் என்னிடம் வந்தாலும் இரண்டு ரகாத்கள் தோழாமல் இருந்ததில்லை